நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் த விஜய் நான் காரைக்குடியில் உள்ள அழகப்பா அகாடமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிர்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று காந்திஜி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் தண்டி யாத்திரையில் கலந்து கொள்ள காந்திஜியுடன் சரோஜினி நாயுடுமும் செல்ல வந்தார் அவருக்கு காந்திஜியின் செயல் பிடிக்கவில்லை இருந்தாலும் தலைவர் எவ்வளியோ அதுவே தன்வலியும் கூட என புறப்பட்டு விட்டார் அப்போது புடவை சாயும் தேய்க்கும் முகமதிய நண்பர் ஒருவர் வந்தார் தாமே சாயும் தேய்த்தோய்த்த ஒரு புடவையை சரோஜினி தேவிக்கு காணிக்கையாக அளித்து நீங்கள் சொன்னால் காந்திஜிக்கு ஒரு மூவர்ண கோவணம் தயார் செய்து கொடுத்து விடுகிறேன் என்றார் நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவரான சகோ சரோஜினி தேவி அப்படி ஏதேனும் செய்து வைக்காதீர்கள் ஏனென்றால் உண்மையாகவே சுவாரியம் கிடைத்துவிட்டால் அந்த மகிழ்ச்சியில் இந்த மூவர்ண கோவணத்தை கிழித்து கொடியாக்கி பறக்க விட்டு விடுவார் என கூற கூடியிருந்த அனைவரும் சிரித்துவிட்டனர் நன்றி